அவர்களிடம் ஒருவர் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் கோபம் என்று நபி சொல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார் கோபம் கொள்ளாதீர்கள் என்றே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு